நன்றினை வானொலிகளோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லா முத்துக்குமரம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் எதிலும் நேர்மை எங்கும் நேர்மை இருந்தால் அனைவரும் எல்லாம் பெற்று வளமாக வாழலாம் உயர்ந்த உள்ளமும் பரந்த மனப்பான்மையும் போதுமென்ற மனமும் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது பழமொழி நாம் உண்ணும் உணவை தவிர மற்ற எதையும் நாம் போதுமென்று சொல்ல மாட்டோம் ஒன்றுமே தன்னிடம் இல்லாமல் இருக்கும் போது கூட பெருந்தன்மையையும் நாணயமான நற்குணத்தையும் உடையவனாய் திகழும் பிச்சைக்காரனை பற்றிய கதையை இன்றைய தகவல் துளியில் கேட்போம் ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் அதிர் பயன்படுத்துகிறான் என்று அறிய ஒரு மன்னனுக்கு மிகுந்த ஆவல் ஏற்பட்டது அதை நினைத்து ஒரு இரண்டு ரொட்டி துண்டுகளை வரவழைத்து விலை உயர்ந்த வைரக்கற்களை ஒரு ரொட்டி துண்டிற்குள் பதுக்கி வைத்தான் பிறகு இரண்டு ரொட்டி துண்டுகளையும் பணியாளன் ஒருவனிடம் கொடுத்து கவனமாக கேள் தகுதியுள்ள கண்ணியமான மனிதன் ஒருவனுக்கு இந்த கனமான ரொட்டியை கொடு மற்றொரு சாதாரண ரொட்டியை ஒரு சாதாரண பிச்சைக்காரனுக்கு கொடு என்று சொன்னான் நீண்ட மேலங்கி அணிந்து அடர்ந்த தாடியுடன் சாமியாரை போல் தோற்றமளித்த ஒரு நபருக்கு அந்த பணியாளன் வைரக்கற்கள் நிரம்பிய கனமான கொடுத்தான் பிறகு மற்றொன்றை ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தான் இவற்றையெல்லாம் மன்னன் தன் அரண்மனை மேல் மாடத்தில் கொண்டிருந்தான் சாமியார் போன்ற தோற்றமளித்த நபர் தனக்கு கிடைத்த உற்று பார்த்தான்ான் இ சாக பக்குவப்படுத்தப்படாததால் கொஞ்சம் கனமாக உள்ளது என்று நினைத்து தன் அரியில் வந்து கொண்டிருந்த பிச்சைக்காரனை அழைத்து நண்பா எனக்கு கிடைத்த மிகவும் கனமாக உள்ளது எனக்கு அதிகமான பசி இல்லை ஆகையால் இதை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடையதை எனக்கு கொடை என்றான் உடனே இருவரும் தங்களுடைய ரொட்டிகளை மாற்றி இதை கண்ட மன்னன் ஆகா என்ன கடவுளின் உள்ளம் ஒரு தவையோக்கு செல்வம் தேவையில்லை என்பதால் வைரக்கற்கள் உடைய ரொட்டி அவரிடம் தங்காமல் அந்த ஏழையிடம் சென்று விட்டது என்று நினைத்து மகிழ்ந்தார் உடனே அந்த சாமியாரையும் பிச்சைக்காரனையும் பின்தொடருமாறு தன் வேலையாட்களுக்கு உத்தரவும் இட்டான் அன்று மாலையே அந்த இரண்டு பேரை பற்றிய தகவல்களும் மன்னனுக்கு கிடைத்தன சாமியார் போல் தோற்றமளித்தவர் தன் வீட்டுக்கு சென்று பொய்த்தாடியையும் மேலங்கியையும் எடுத்து விட்டு ஆசை தீர ரொட்டியை உண்டு விட்டு பிறகு பழையபடி தாடியை ஒட்ட வைத்துக் கொண்டு சாமியார் வேடத்தில் பிச்சை எடுக்க கிளம்பிவிட்டதாக கேட்டு அறிந்தான் மன்னன் தன் வீட்டிற்கு சென்ற பிச்சைக்காரன் தன் மனைவியுடன் ரொட்டியை உண்ணத் தொடங்கினான் அதற்குள் இருந்த வைரக்கற்களை கண்டான் மகிழ்ச்சியில் பிச்சைக்காரனின் மனைவி துள்ளி மகிழ்ந்தாள் அவன் மனைவி மேலும் அவற்றை தானே எடுத்துக் கொள்ளவும் விரும்பினாள் ஆனால் அந்த பிச்சைக்காரன் இந்த வைரக்கற்களை கொண்டு கடவுள் என் மனசாட்சியை சோதிக்க விரும்புகிறார் அதனால் இந்த ரொட்டியை அளித்த அரசு பணியாளரிடம் இதை பற்றிய உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வைரக்கற்கள் உள்ளே இருப்பது அவருக்கு தெரியாது என்றால் அவருடைய பொருளை அவரிடமே சேர்க்க வேண்டும் என்றான் ஆனால் தெரிந்தே இவர் இவ்வாறு கொடுத்தார் என்றால் இவை அந்த சாமியாரையே சேர வேண்டும் அதுதான் நியாயம் என்றும் பிச்சைக்காரன் கூறினான் அந்த பிச்சைக்காரனின் நேர்மையையும் உயர்ந்த உள்ளத்தையும் அறிந்த மன்னன் அவனை அரண்மனைக்கு அழைத்து அந்த வைரக்கற்களை அவனுக்கே கொடுத்து மேலும் பல பரிசுகளும் வழங்கினான் கடவுளின் அருளால் வைரக்கற்கள் ஒரு போலி சாமியாரிடம் சிக்காமல் நேர்மையான ஒரு பிச்சைக்காரனை அடைந்ததை எண்ணி மகிழ்ந்தான் மன்னன் பிச்சைக்காரரும் அந்த வைரக்கற்களை விற்று கிடைத்த பணத்தில் வியாபாரம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தார் இந்த கதையிலிருந்து நேர்மையையும் உண்மையையும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதையும் அறிவோம் இதையே திருவள்ளுவர் மேலிருந்தும் மேல்லார் மேல்லர் கீழிருந்தும் அதாவது உயர்ந்த இடத்து இருந்தவராயினும் மேன்மை குணம் இல்லாதவர் உயர்ந்தவர் ஆகார் தாழ்ந்த இடத்து இருந்தாலும் கீழான குணம் இல்லாதவர் தாழ்ந்தவர் ஆகார் என்கிறார் வள்ளுவர் கேட்போம் அதன்படி நடப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு